வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி ஆறாவது செய்தி சேவை நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்றி டாஸ்மாக் கடைகளை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் புதிதாக எட்நூறு டாஸ்மாக் கடைகள் திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் நேற்று முதல் கட்டமாக 25 ஐந்து மாவட்டங்களில் மொத்தம் நாநூற்றி பனிரெண்டு நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு பயிற்சி மையங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார் ராமேஸ்வரம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இந்திய கடலோர காவல் படையினரை துப்பாக்கிச்சூடு நடத்தினா் இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்தாா் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாததற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது கடலோர விதிகளின் படி முன்னாள் முதல்வர்கள் எம் ஜி ஆர் ஜெயலலிதா மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் சமாதிகளை இடமாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்துள்ளாா் இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருமதி சசிகலா மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் 2374 ஆசிரியர் காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் ஆசியான் மாநாட்டுக்காக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலகத் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நாட்டில் உள்ள நாநூறு ரயில் நிலையங்களில் வசதிகளை மேம்படுத்த ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது இதன் முதல் கட்டமாக ரயில் நிலையங்களை முன்மாதிரி ரயில் நிலையங்களாக மாற்ற உள்ளனர் தெலுங்கானா காவல்துறையினர் குடிகாரர்களை பிடிப்பதற்காக சிறிய ட்ரோன் விமானங்களை பயன்படுத்த முடிவு செய்து இருக்கிறார்கள் இந்த விமானம் மூலம் காவல்துறையினர் செல்ல முடியாத இடங்களுக்கு கூட சென்று குடிகாரர்களை கண்டுபிடிக்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் டெல்லி ரோஹிணி நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்து டெல்லி போலீசாா் விசாரணை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் டெபிட் கிரெடிட் கார்டு பயன்பாடு மற்றும் ஏடிஎம்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் எனவும் செல்போன் வழியிலான பணப்பரிமாற்றம் பெருகிவிடும் எனவும் நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் அமிதாப் கந்த் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்துக்கு வறட்சி நிவாரணத்திற்காக மத்திய அரசு பதினெட்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக அம்மாநில முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் மகளின் விமான பணிப்பெண் வேலையை மாற்றியுள்ளதாக தேசிய விமானப் போக்குவரத்து நிறுவனமான ஏர் இண்டியா விளக்கம் அளித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஈரான் ஈராக் எல்லையோரத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த பலியானோர் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி அதிகரித்துள்ளது ஈரான் ஈராக் ஆகிய நாடுகளின் எல்லையோரத்தில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவாகியிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது இதேபோல வட அமெரிக்கா நாடான கோஸ்டாரிக்கா நாட்டிலும் நேற்று கடுமையான நிலநடுக்கம் நிகழ்ந்தது இலங்கையில் இறுதிக்கட்ட போரின்போது தமிழர்களை கொன்று குவித்த வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளாா் வேகமாக தட்பவெப்பம் மாறிவரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஆறாவது இடத்தில் உள்ளதாக ஜெர்மனி ஆராய்ச்சிக் குழு ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது பார்வையாளர்களின் எதிர்ப்பு காரணமாக இந்தோனேஷியா அருங்காட்சியக ஒன்றில் இடம்பெற்றிருந்த ஹிட்லரின் மெழுகு சிலை நீக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டைமான் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அச்சுவேலி கைத்தடி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஐம்பத்தி ஐந்து இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் கைது செய்துள்ளது வணிகச் செய்திகள் ஐடியா செல்லுலார் நிறுவனம் நடப்பு ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் ஆயிரத்தி கோடி ரூபாய் நட்டம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது டிஜிட்டல் துறையில் ஏற்கனவே கடுமையான போட்டி நிலவி சூழலில் இந்தியாவில் அமெரிக்க நிறுவனமான பேபால் நிறுவனம் தனது செயல்பாட்டை தொடங்கியுள்ளது வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் துறையைச் சேர்ந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் வருவாய் இரண்டாவது காலாண்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி புள்ளி ஒன்று கோடியாக இருந்தது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் அதிகமாகும் இந்தியாவில் விமான சேவைகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் இந்தியாவில் சுமார் பதினைந்து கோடி பேர் விமானப் பயணம் செய்வார்கள் என கணிப்பை வெளியிட்டுள்ளது ஏசிய பசிபிக் விமான போக்குவரத்து அமைப்பு இந்த உயர்வின் மூலம் அடுத்த இரண்டு வருடத்தில் இந்தியா விமானப் போக்குவரத்து துறையில் தலைசிறந்த மூன்று நாடுகள் பட்டியலில் இடம்பெற உள்ளது விளையாட்டு செய்திகள் மலேசியாவில் நடைபெற்று வரும் பத்தொன்பது வயதுக்கு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டம் ஒன்றில் நேபாள அணி இந்திய அணியை வென்றது இந்திய அணியை வென்ற நேபாள அணிக்கு இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஃபெட் கோப்பை டென்னிஸ் தொடரில் பெலாரஸ் அணியை வீழ்த்தி அமெரிக்கா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இலங்கைக்கு எதிராக பதினாறாம் தேதி தொடங்க உள்ள முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்காக இந்திய வீரர்கள் கொல்கத்தா சென்று சேர்ந்துள்ளனர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் விளையாட சுவிட்சர்லாந்து மற்றும் குரோஷியா அணிகள் தகுதி பெற்றுள்ளன நல்ல திரைப்படம் எப்போதும் வெற்றி பெறும் எனவும் அந்த வகையில் அறம் திரைப்படத்துக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் நடிகை அமலாபால் கருத்து தெரிவித்துள்ளார் அவ்வப்போது சிறு சிறு வேடங்களில் நடித்து வரும் இயக்குநர் கௌதம் மேனன் முதல் மலையாளத்தில் நாம் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் நக்குள் நடிப்பில் உருவாகியிருக்கும் செய் படத்தில் இடம்பெறும் இறைவா என்ற சூஃபி பாடலை பாடியிருப்பதன் மூலம் தமிழில் அறிமுகமாகியுள்ளார் பாகிஸ்தான் பாடகரான ஆதிப் அலி இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நற்றினியின் செய்தி சேவை தங்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கிறது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா போன்ற தகவல்களை இன்போ என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது எட்டு என்ற எண்ணுக்கு வாட்ஸ் மூலமாகவோ அன்புடன் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்